நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் நவம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக கௌதி இயலாதூர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இரண்டு புதிதாக அறுபத்தி வகை கடல் உயிரினங்கள் சமீபத்தில் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மூன்று மகாத்மா காந்தி மற்றும் லியோ டால்ஸ்டாய் அவர்களின் கண்காட்சி திறந்து இடம் ரஷ்யா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று படாதஷின் மிகப்பெரிய திருவிழா எந்த நாட்டின் திருவிழாவாகும் இரண்டு செவன்டீன் திட்டத்தின் கீழ் கடற்படை மூலம் கட்டப்பட்ட ஏழு புதிய கப்பல்களின் முதல் கப்பலின் பெயர் என்ன மூன்று ஜனாதிபதியின் வண்ண விருதை வென்ற பாதுகாப்பு படை எது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்